तापत्रय சச்சிதானந்த விஷ்வோத்தியே தாபத்தய விநாசாயி தயம் நைச்சி கால ரூபியன்வமோ இந்த அத்தியாய இந்த ஸ்லோகத்தோடு பூர்த்தியாக போகிறது ஜாத சர்வார்த்தா சஹா பகவான் சகாங்கிற சேத்து கிரக ஸ்லோகத்தில் இல்லாட்டாலும் சர்வார்த்தா ஜாத்தஹா பகவான் எல்லாவற்றையும் தெரிஞ்ச பகவான் நடந்த விஷயங்கள் எல்லாம் பகவானுக்கு தெரியும் அப்பேற்பட்ட சர்வார்த்தானு அர்த்தம் எல்லா விஷயங்களையும் ஞாத்தா சர்வஜனான பகவான் அர்த்தம் நடந்தது நடக்கிறது நடக்க போகிறது எல்லாவற்றையும் அறிந்தவன் தானே பகவான் ஆகவே ஞாதசர்வார்த்தா பகவான் சஹா பகவான் அந்யதா கருத்தும் ஈஸ்வரா ஈஸ்வரனாக இருந்த போதிலும் அதை வேறு விதமாக பண்ணுறதுக்கு முடிஞ்சாலும் கூட நான் ஐ சத்து அதை விரும்பலை அந்த பகவான் என்ன பண்ணார் நான் காலரூபி பகவான் சஹா காலரூப்பியான அந்த பகவான் விப்ரஷாபம் அந்த பிராமணர்களுடைய சாபத்தை ஆமோதித்தார் ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி இந்த அத்தியாயம் முடிகிறது ஆ எல்லாவற்றையும் தெரிஞ்ச பகவான் இதை வேற விதமாக பண்ணுறதுக்கு சக்தி இருந்தாலும் கூட அதை அவர் விரும்பல பிராமணருடைய சாபம் பலிக்கட்டும்னு அந்த காலஸ்வரூபமான பகவான் நினைச்சார் அப்படிங்கிறதோட இந்த அத்தியாயம் பூர்த்தியாகிறது பகவான் ஜாத சர்வார்த்த ஈஸ்வரோபி ததநா கர்த்தம் நைச்சத் விசாபம் காலரூப்பியன் மமோத இது ஸ்ரீமத் பாகவத்தை மகாபுராணே பாரமஹம்சியம் சம்ஹிதாயாம் ஏகாதசந்தே பிரதமோத்தாய இவ்வாறு சிறப்புமிக்க இந்த பாகவத மகாபுராணத்தில் உயர்ந்த மேலான மெய்ப்பொருளையே உணர்த்துகின்ற இந்த பாகவத மகாபுராணத்தில் ஸ்லோகங்கள்லாம் நிறைந்த இந்த மகாபுராணத்தில் பதினோராவது ஸ்கந்தத்துல முதல் அத்தியாயம் நிறைவு பெறுகிறது சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணமஸ்து எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் அறிவோம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஊங்காரானந்த மகாஸ்வாமிகளின் அருப்புரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான ஸ்ரீமத் பாகவதம் பதினோராவது ஸ்கந்தத்தில் உள்ள ஸ்லோகங்களின் விளக்கங்கள்